विश्वोत्पत्यादिहेतवे, சச்சிதானோத்தியேத்தாபய வய நுமாக சுப்பேத சதட்சயைதீடேகோம் पिबलेन நரன்னோபி இந்த ஷரீரங்கிற மரத்தில் ஹிருதயங்கிற கூட்டுக்குள்ள இந்த ரெண்டு பக்ஷியும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை இணைச்சி பார்க்கணும் ஒரு மரத்தில் ரெண்டு அழகான பறவைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது ரெண்டும் பிரியாமல் இருக்குது அதில் பொந்துலை இருக்குது மரத்து பொந்துலை அப்படிங்கிற மாதிரி மரம் ஈஸ் பறவைகள் இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஞானஸ்வரூபம் ரெண்டும் பிரியாதது இந்த அம்சங்களெல்லாம் எடுத்துக்கணும் அதில் எப்படி பொந்துருக்கோ அது மாதிரி ஹிருதங்கிற இந்த கூட்டுக்குள்ள இந்த ரெண்டு சைத்தன்யமும் பிரம்ம சைத்தன்யமும் ஜீவச்சைத்தன்யமும் ரெண்டும் மாயையால் இருக்குது அப்படிங்கிறது பிரிஞ்சு மாயையால் தான் இந்த ரெண்டு சைத்தன்யமே பிரியிறது வாஸ்தவமா இதுக்கு பிரிய கிடையாது அத்வைத சைத்தன்யம் துவைத்தமா ரெண்டா பிரியறதுக்கு காரணம் மாயா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் நமக்கு மாயை நீக்கிறதுல தான் தாற்பயம் மாயை ஏன் வந்ததுங்கிற கேள்விகளை நமக்கு தாற்பயம் இல்ல அதற்கு பதிலும் கிடையாது ஏகஸ்தயோகோ பிப்பலான்னம் காததி தயோகோ ஏக்கம் அந்த ரெண்டு பறவைகளுள் இந்த ஜீவாத்ம பரமாத்மா பறவைகளுள் இந்த இடத்துல பறவைகளுள் பிப்பல அன்னம் காததி அந்த அரசம்பழத்தை அது அரசட்சம்னு சொல்லியிருக்கு ராஜவிருஷ்ஷம் இந்த சரீரம் ராஜா மாதிரி உயர்ந்தது ஆகையினால இது ராஜவிரத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது ஆக பிப்பல அன்னம் அன்னம்னா அந்த மரத்தில் இருக்கிற உணவுப் பொருளை அரச மரத்தில் இருக்கும் அந்த உணவுப் பொருளை அவற்றில் ஒன்று சாப்பிடுகிறது எது சாப்பிடும் ஜீவாத்ம பரமதா சாப்பிடும் அந்நகா நிறன்னோப்பி இன்னொரு பறவை அது உதவி சாப்பிட்றதில்லை ஆகையினால நிறன்னோப்பி அப்படின்னா அபோக்தா அப்பேன பூயான் எப்படின்னா வலிமையில் இந்த பறவையை காட்டிலும் அது மேலோங்கி இருக்கிறது பலத்தினால் பலேனங்கிறது இங்க ஹேத்தௌ திருத்தீயா ஹேதௌ திருத்தீயா சொல்லுவோம் பலேன பலமாகிய காரணத்தினால் பூயான் பவதி பூயான் பவத்தின்னா மேலோங்கி இருக்கிறது அதுதான் அர்த்தம் ஆ பரமாத்மா பறவை மேலோங்கி இருக்கிறது ஒரே சரீரத்துக்குள்ள ரெண்டு சைதன்யம் ஜீவச்சைதன்யம் சிவச்சைத்தியம் ரெண்டும் இருந்தாலும் சிவச்சைத்தியம் அபோக்தாவா இருக்கு ஜீவச்சைதன்யம் போக்தாவா இருக்கு சிவ பிரம்ம பரமாத்மா எல்லாம் ஒரே பதத்தோட அர்த்தத்தில்லாம் சொல்கிறேன் புரியறதுக்காக சிம்பிளாக இருக்குது இந்த வேர்டு ஆக ஜீவைதன்யம் சிவச்சைதன்யம் ஜீவச்சைதன்யம் இந்த வாழ்க்கையில் இருக்கிற இன்பத் துன்பங்கள் அப்படிங்கிற கசப்பு இனிப்பு நிறைந்த பழங்களை சாப்பிட்டு மரத்துக்கு மரம் தாவரது சி கிளைக்கு கிளை தாவரது பரமாத்மா விட்டு பிரியாமல் தான் இருக்குது விட்டு யாரும் பிரிய முடியாது அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்கிறார் அதே மாதிரி இது வந்து திருஷ்டாந்தம் இனிமேல் அடுத்ததுல தான் தாஷ்டாந்தம் சொல்லப்படுறாரு எக்ஸாம்பிளே இங்கே சொல்லிட்டார் எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்லப்பட்டதோ அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தை நாம் பிறகு பார்க்கலாம் சுபர்ணாவேதை